நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அம்சினா வ மின் சைய்யாத்தி அஃமாலினா ማን யஹ்திஹில்லாஹ் வலா முதில்லவ வ ማን யுதல்லில்ஹு ஃபலா ஹதியালা வ نشஹது அன் லா इलाஹ இல்லல்லாஹு அஹத்து லா ஷரீகல வ نشஹது அன்னா சைய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அபதுஹு வ ரசூலுஹ் арஸலஹுல்லாஹு பில் ஹக் தி bashீரன் வ நதீரா வ 다'யன் இலால்லாஹி பிஇஸ்னிஹி வ ஸிராஜம் முனீரா اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ قال موسى لقومه اذكروا نعمت الله عليكم اذ انجاكم من آل فرعون من آل فرعون يسومونكم سوء العذاب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 صدق إن الله தனியத்திற்குரிய பெரியவர்களே சோதர்கள் அல்லாஹாலுடைய கிருபையால் எழுநூற்றி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயன் ஆரம்பிக்கப்படுகிறது சூர இப்ராஹீம் என்ற அத்தியாயத்தின் ஐந்து ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன வலகது அர்சல்னா மூசா பி ஆயா தினா மூசா நபி அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு நாம் அவர்களை நாம் நம்முடைய ஆயத்துக்களை கொண்டு அனுப்பினோம் எதற்காக வேண்டு என்றால் அன் அஹ்ரிஜ் கௌமக்கமின்தொளுமாத்தி இழநோர் இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் உம்முடைய சமுதாயத்தினரை நீர் கொண்டு வர வேண்டும் என்று அல்லஹா தால சொன்னார் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது முந்தி நடந்த சம்பவங்கள் முந்திய மனிதர்கள் வாழ்ந்த முறைகள் ஆகியவற்றையெல்லாம் சொல்லி காட்டுங்கள் வதக்கிறுகும் ஐயா இல்லா அல்லாஹுடைய நாள்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹத்தாலா சொன்னார் அல்லாஹுடைய நாள்கள் என்று சொன்னால் காலங்களிலே என்னென்ன நடந்தனவோ அந்த விஷயங்களை சொல்லி காட்டுங்கள் அதே மாதிரி அல்லாஹாலா யார் யாருக்கு என்னென்ன ஞாபகத்துகளை பாக்கியங்களை செய்திருந்தான் என்று சொல்லி காட்டுங்கள் கேட்காதவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை வழங்கினான் என்பதையும் சொல்லி காட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹாலா சொன்னார் மூசாலே இலாம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர் பணி இஸ்ரவேலர்கள் ஃபிராவனுடைய பிடியிலிருந்து தப்பினார்கள் கொடுமையான தண்டனை வேதனையிலிருந்து தப்பினார்கள் அவர்களுக்கு ஏராளமான நியாபத்துகள் பாக்கியங்களை அல்லாஹாலா செய்திருந்தான் அதை நினைவு கூறும்படியாக அல்லாஹாலா அடுத்தும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றளையிடுகின்றார் மக்களுக்கு சொல்ல சொல்லி வயது கால மூசா அலி கௌமிகி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினருக்கு கூட்டத்தினருக்கு சொல்லிய விஷயங்களை நினைவு பாருங்கள் அவங்க அவர் சொன்னார் மூசா அலே அவர்கள் சொன்னார் உது குரு ஞாபத்தல்லாகி அலைக்கும் அல்லாஹாலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கோமுகளுக்கு சொன்னார் என்ன நியமத்துகள் செய்தான் ஏராளமான ஞாபத்துகள் பாக்கியங்களை அருளியிருக்கின்றான் இங்கே அல்லாஹாலா சொல்லும் பொழுது இரண்டு மூன்று விஷயங்களை சொல்லுகின்றான் இது அஞ்சாக்கும் மின் ஆலிஃபிரௌன ஃபிராவுனுடைய கூட்டத்தினரை விட்டும் உங்களை நாம் காப்பாற்றிய பொழுது உங்களுக்கு செய்த ஞாமத்தை நினைவு பாருங்கள் யெசு மூனக்கும் சு அல் அந்த ஃபிராவுனுடைய கூட்டத்தினர் உங்களுக்கு ஒரு தீய தண்டனையை தீய வேதனையை அவர்கள் சுவைக்கச் செய்து கொண்டிருந்தார்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அடிமைகளாக எந்த உரிமையும் இல்லாமல் மனிதன் என்ற நிலை மாறி மிருகங்களை விட மிக கேவலமாக கொடுமையாக அவர்களை அந்த பிரனுடைய கூட்டத்தில் நடத்தி கொண்டிருந்தார்கள் எல்லா விதமான இப்பொழுது சாதாரணமாக கொத்தடிமைகள் என்பதாக சொல்லுகின்றார்களே அதை விட மோசமாக ஏனென்றால் ஆட்சி முழுவதும் அவனுக்கே சொந்தமாக இருந்தது அவனை கேட்பதற்கு எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது எந்த சக்தியும் அவனை மீறியதாக அந்த நேரத்திலே அங்கே இல்லை என்ற காரணத்தினால் மூசா அலே இஸ்லாமுடைய கோமுகள் இஸ்ரவேலர்கள் பெரும் அடிமைகளாக அவர்களிடத்தில் சிக்கி தவித்தார்கள் அதை அல்லாஹத்தாலா நினைவூட்டுகின்றான் மூசா அலே அவர்களை அனுப்பி அவனுடைய பிடியிலிருந்து அவனுடைய கொடுமையிலிருந்து அந்த மக்களை அல்லாஹத்தாலா காப்பாற்றினான் அதை நினைவுகூரும் நினைவுகூரும்படியாக அல்லாத்தாலா சொல்லி அது பெரிய நியமத்தை உங்களுக்கு செய்தது அந்த நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் பிராவனுடைய கூட்டத்தாரிடத்திலிருந்து உங்களை அவர்கள் கடுமையான வேதனை செய்த அந்த நிலையை விட்டு உங்களை காப்பாற்றியதை நினைவுகூர்ந்து பாருங்கள் இன்னும் அவர்கள் இந்த பணிய சிறவையாளர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் யுத அபுனாக்கும் அஸ்தஹயூன நிசாவுக்கும் உங்களிலே ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள் அவர்கள் உங்களிலுள்ள பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டுவிட்டார்கள் இரண்டு தடவை நடந்த நிகழ்ச்சிகள் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன முசா அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஜோசியர்களுடைய குறியின்படி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது ஆட்சிக்கு எதிராக இருக்கும் என்று அந்த குறிகாரர்கள் சொன்னதின் காரணமாக பனி இஸ்ரவேலர்களிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்து கொலை செய்தான் யார் வீட்டிலே பனி இஸ்ரவேலுடைய யாருடைய வீட்டில் குழந்தை பிறந்தால் இவ்வளோ கடுமையான சட்டம் கடுமையான பாதுகாப்பு அத்தனை பாதுகாப்புகளையும் சட்டங்களையும் மீறி அல்லாஹாலா மூசா அலே இஸ்லாம் அவர்களை பிறக்கச் செய்தான் பல ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு விட்டு விடுவார்கள் இந்த நிலையிலே கடுமையான பாதுகாப்புக்கு பிறகும் கூட அல்லாஹாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பிறக்கச் செய்தான் பிறக்கச் செய்தது மட்டுமல்லாமல் மூசா தாயாருக்கு ஒரு மனோ ஏற்படுத்தி அந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு முடி விட்டு சொன்னார் அந்த குழந்தை ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்டு ஆற்றிலே விடப்பட்டது அந்த பெட்டி மூ ஃபிராவுனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய பகுதியிலே போய் ஒதுங்கியது அதில் இருக்கக்கூடிய குழந்தையை ஃபிராவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எடுத்து தன்னுடைய குழந்தை போல் வளர்த்தார்கள் கொலை செய்யக்கூடாது கொலை செய்ய ஆண் குழந்தைகளை என்பதாக நினைத்து எந்த குழந்தை பிறந்தால் இவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுமோ அந்த குழந்தையை அல்லாஹாலா பாதுகாத்து அவனுடைய வீட்டிலேயே ஃபிராவனுடைய வீட்டிலேயே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹால ஏற்படுத்தி தந்தான் இது மிகப்பெரிய பாக்கியம் அதற்கு பிறகு மூசா அலே இஸ்லாம் அவர்கள் வளர்ந்த சம்பவம் அதுவெல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது மூசா அலே இஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து தீமைகளை செய்து கொண்டிருந்தான் உங்களை அடிமைகளை போன்று நடத்தி அடிமைகளாகவே நடத்தி மிக கொடுமைகளை புரிந்து கொண்டிருந்தான் அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் பிராவுடைய பிடியில் என தப்பித்து மதியன் என்ற நகருக்கு சென்று நபி ஷோயிமா ஷோஹிப் அலே இஸ்லாம் அவருடைய பாதுகாப்பில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்கள் ஊருக்கு வந்து திரும்ப ஊருக்கு வந்தார்கள் நபி நபித்துவம் கிடைத்த பிறகு எகிப்து நாட்டுக்கு வருகின்றார்கள் அப்பொழுதும் இதே ஒரு நிலை ஏற்பட்டது ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள் ஆண் குழந்தை பனி இஸ்ரவேலர்களை பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக உன்னுடைய ஆட்சிக்கு தீங்கு இருக்கின்றது ஆட்சி அகற்றப்படும் என்பதாக சொன்னார்கள் அதை நம்பி மறுபடியும் ஆண் குழந்தைகளையெல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான் இம்மாதிரியான இரண்டு நிலைகளிலும் இரண்டு கட்டங்களிலும் அல்லாஹாலா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றான் பெரிய நியாமத்தை செய்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஃபிராவுனுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களிலுள்ள ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள் அவர்கள் உங்களுடைய பெண்களை அவர்கள் விட்டு பெண் குழந்தைகளை விட்டு விட்டார்கள் பலா உமிர் ரப்பிக்கும் அதையும் சரித்திரம் நீளமானது சொல்லப்பட்டிருக்கும் முன்னால் பல தடவை வஃ இந்த விஷயத்திலே இந்த குழந்தைகளை அறுப்பது ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை விட்டு விடுவது அதேபோன்று ஃபிராவுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றியது இதில் பலாவும் மிர் ரப்பிக்கும் அலீம் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து மிகப்பெரிய நியாமத் மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது வஃது ஆலிக்கும் இதிலே இதிலே என்று சொன்னால் ஃபிராவுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றியதிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது ஞாபத் இருக்கின்றது என்று அர்த்தம் அல்லது ஆண் குழந்தைகளை கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டானே விட்டார்களே அந்த விஷயத்திலே ஒஃதானிக்கும் இந்த விஷயத்திலே இப்படி கொலை செய்து பெண் குழந்தையை கொலை செய்யாமல் விட்டு அந்த விஷயத்திலே பலாவும் மெர் ரப்பிக்கும் அதையும் என்று சொன்னால் உங்களுடைய ரப்புடைய ரப்பிடத்திலிருந்து மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு இருக்கின்றது பலா என்ற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஞாப்ச் என்று ஒரு அர்த்தம் சோதனை என்று ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் ரெண்டு கருத்துக்களை வைக்கும்போது பொருத்தமாக அது வரும் சரி அல்லாஹாலா மிகப்பெரிய நியமத்தை செய்திருக்கின்றான் சோதனை செய்தான் சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்த்து அல்லாஹத்தாலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக அவனை முழுமையாக வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹத்தாலா கட்டளை இருக்கின்றார் அதை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் முசா அலை அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னதாக குறிப்பிடுகின்றான் வயது அதுதன ருக்கும் என்னுடைய சமுதாயத்தினரே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அறிவித்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் எப்படி அறிவித்தான் லஇன் ஷகர்தும் ல அசீத் அண்ணக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் எனக்கு நன்றி செலுத்தினால் ல உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவு பாருங்கள் முசாலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் மூசா அலே இஸ்லாம் தங்களுடைய கோமுகளுக்கு சொல்லுகின்றார்கள் அதை அல்லாஹலா குரானிலே பதிவு செய்து நமக்கு சொல்லுகின்றான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான விஷயம் ஆனால் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கோபுகளுக்கு சொன்னது அல்லாஹ் சொல்லியதாக வன ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு அறிவித்த நேரத்தை நினைவு பாருங்கள் எப்படி அறிவித்தான் ல இன் ஷெகர்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் இந்த ஆயத் மிக அற்புதமான ஆயத் சுக்குர் நன்றி என்பது ஒவ்வொரு மூமினான மனித நிலத்திலும் பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு விதங்களிலே இருக்க வேண்டும் என்பதை இது இங்கே தெரியப்படுத்துகின்றன அல்லாஹால முதல்ல சொன்ன அந்த ஆயத்தின்படிக்கு பார்த்தா லயின் ஷகர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் என்று சொன்னால் எதற்கு நன்றி செலுத்தினால் நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் என்ன ஞாபகத்துகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேனோ அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஇன் ஷகர்த்தும் இன் ஆமி அல்லது ஞாமி என்னுடைய ஞாபத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அசீதன்னுக்கும் இம் பபுதி என்னுடைய கருணையை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று ஹசனுல் பசரி ரஹமத்துலாஹே அலகி அவர்கள் இப்படி விளக்கம் சொல்லுகின்றார்கள் லஇன் ஷகர்த்தும் ல அசீதன்னுக்கும் மின் தாத்தி நான் கொடுத்த ஞாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் எனக்கு வழிபடுவதை உங்களுக்கு நான் அதிகமாக்குவேன் நீங்கள் நன்றி செலுத்தும் போது வழிபாடு செய்யக்கூடிய வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு நான் கொடுப்பேன் இப்போ வணக்கம் செய்வதும் கூட அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் போதுதான் அதிகமாகும் அதில் திமுன் அப்பாஸ் அலி அல்லாஹால சொல்லக்கூடிய கருத்து லயின் வகத்தும் ும்சீதன்னகன் என்பதாக ஒருமைப்படுத்தினால் வா அத்தாழ்த்தும் இன்னும் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் வழிபட்டு நடந்தால் ல அசிதன்னும் என சவாப் நன்மைகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக சொன்ன சுக்குர் என்பதற்குரிய விளக்குகள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன நன்றி செலுத்துவது என்ன என்ன என்பது பற்றி சூரத்துள் பக்ராவிலே ஆரம்பத்திலேயே யா யுகன்னா யா யுஹல்லதீன் ஆமனு மின் தையி பாத்தி மாரதாக்கும் வஷ்குரூல் இல்லாகி இங்குண்தும் ஈயாஹு தா முதன் என்றொரு ஆயத்து அங்கே சொல்லப்பட்டது நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவனாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹலாக சொன்னேன் சூரத்துள் பக்ராவில் ஆரம்பத்தில் வந்துருக்குது நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கோம் எப்போ சொன்னான் இருபது வருஷம் ஆச்சு போய் சொல்லலை இருபது வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அந்த ஆய்ச் சூரத்துல் பக்ராவில் சுக்குர்னா என்ன அப்படின்னு கேட்டா அஸ் தனா மொசிபிமா அதாவது நன்மைகளை அல்லாஹலா எந்த நன்மைகளை வழங்கி இருக்கின்றானோ அந்த நன்மைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்துவது ஞாபத்துகளை வழங்கி இருக்கின்றன அதற்காக வேண்டி நன்றி செலுத்துவது அஸ் சுக்குர் தக்சீரி சுக்ரில் முன்னோயும் இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹத்தாலா நமக்கு ஞாபத்துகளை வழங்கி இருக்கின்றான் ஞாமத்துகளை வழங்கிய அவனுக்கு நான் நன்றி செலுத்துவது மிக மிக குறைவாக இருக்கின்றது என்று அவனிடத்திலேயே சொல்லுவது யெல்லா நான் உனக்கு நன்றி செலுத்த முடியாதவனாக இருக்கின்றேன் என்று மனப்பூர்வமாக அல்லாஹத்தாலாவிடத்தில் விண்ணப்பிப்பது இதற்கு பெயர் சுக்கர் என்பதாக சொல்லப்படும் நபி தாவூ இஸ்லாம் அவர்கள் சொன்னதை போல கை ஃபாஷ்குர் கையா ரப்பி என்னுடைய ரப்பியை உனக்கு நான் எப்படித்தான் நன்றி செலுத்த முடியும் வ ஷுக்குர் நியமத்தும் மீக்க நன்றி செலுத்துவதும் உன்னிலிருந்து உள்ள ஒரு நியமஸ் நன்றி செலுத்தக்கூடிய சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு தருவதும் உன்னுடைய ஞானத்தைச் சேர்ந்தது நன்றி செலுத்துவதற்காக நான் உட்கார்ந்து உனக்கு நான் நன்றி செலுத்த ஆரம்பித்தால் அந்த மனம் அந்த நெய்யத்து எண்ணம் ஏற்படுவதற்குன்றது அதுவே ஞாபத்து அந்த நியமத்துக்கு அப்போ இன்னொரு சுக்குர் செய்யணும் அந்த சுக்குருக்கு நன்றி செலுத்தும் போது அதுக்கு அது ஒரு நியாமத்து பிறகு அதற்கு ஒரு நன்றி செலுத்தணும் இப்படி அந்த நன்றி செலுத்துவது என்பது முடிவடையாத ஒன்றாக ஆகிவிடும் ஏனெட்டா ஒவ்வொரு தடவையும் சுக்குருக்காக வேண்டி முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அல்லாவுடைய ஞாபத்து வந்து விடுகின்றது அந்த நியாமத்துக்கு சுக்குர் செய்யணும் அப்புறம் ஒரு ஞாபகத்து அதுக்கு சுக்கர் சேன் அப்புறம் ஒரு ஞாபத்து அதுக்கு சுக்கர் சேன் இப்படியே சொல்லிக்கொண்டே போய் இப்படியே வந்து கொண்டே இருக்கும் அது போய்கொண்டே முடிவடையாமல் போய்கொண்டே இருக்கும் எப்படித்தான் அவனுக்கு நன்றி செலுத்துவது என்று கேட்டார்கள் எப்படி நன்றி செலுத்த முடியும் உனக்கு நன்றியே செலுத்த முடியாது முழுமையாக்க முடியாது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹலா அப்பொழுது சொன்னான் அல்லா நரப்தனி இவ ஷக்கர்தனி இப்பொழுதுதான் தாவூதே நீர் எனக்கு என்னை அறிந்து கொண்டீர் எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிவிட்டீர் என்பதாக சொன்ன நன்றி செலுத்த முடியாது என்று இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும் என்னால் முடியாது என்று உன்னை வணங்கி முடிக்க முடியாது தொழ வேண்டும் நிறைய தொழ வேண்டும் நிறைய நிறைய தொழுத பின்னாலும் கூட நான் உன்னை தொழ முடியாதவனாக இருக்கின்றேன் தொழ தெரியாதவனாக இருக்கின்றேன் உன்னை எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழ தெரியாதவனாக நான் இருக்கின்றேன் என்று மனதிலே வந்து தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினால் அப்பொழுதுதான் தொழுதவராக ஆவர் ஏராளமாக திக்ரு செய்ய வேண்டும் முடித்த பின்னால் திக்ரு செய்த பின்னால் உன்னை திக்ரு செய்வதற்கு முடியாதவனாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய நியாமத்துகளுக்கு திகிரின் மூலமாக நன்றி செலுத்த முடியாதவனாக நான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்பொழுதுதான் சுக்கர் என்பது வந்து விடுகின்றது என்பதாக சொன்னார் அதே மாதிரி தாவூ அலி இஸ்லாமர்கள் கேட்டார்களா யாரம்பி அரிணி அஹ்ஃபா ஞாமிக்கு அலைய யார்லா எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய ஞாமத்துகளிலே ஒரு சின்ன மிக சாதாரணமாக ஒரு லேசான ஒரு நியாமத்து எது என்பதை சொல்லி காட்டுவாயாக ரொம்ப கம்மியான ஞாபத்து எது அப்படின்னு சொல்லிக்க யாதாவு தனபஸ் தாவூதே மூச்சு விடுவீராக என்று சொன்னார் மூச்சு விட்டார்கள் இந்த மூச்சு இரவு பகலாக உனக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்னுடைய நியமத்து என்பதாக சொல் மூச்சு மூச்சு என்பது வாழ்வதற்குரிய ஆதாரமாக இருக்கின்றது அது மிகப்பெரிய ஞாபத்தம் என்பதை சொல்லி காட்டுகின்ற லேசானு நமக்கு அது நியமத்தாகவே தெரிகிறது இல்லை அந்த மூச்சை சரியான வழியிலே பயன்படுத்துவதில்லை மைசிஹாதியின் நியமத்தில் இரவிலும் பகலிலும் யார் இந்த நியமத்தை எண்ணி பார்க்கின்றாரோ அவர் எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆவார் என்றும் சொன்னார்கள் அல்லாஹால சொன்னதாக அறிவிக்கின்றார் சுகுர் என்பதற்கு அல்லாஹாலா இன்னொரு இடத்துல சொல்வா முன்னால் அந்த ஆயத்தி சொல்றீர்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள் வெளிப்படையான மறைமுகமான பாவங்கள் வெளிப்படையான பாவங்கள் அந்தரங்கமான பாவங்கள் உடல் உறுப்புகளை சேர்ந்த பாவங்கள் மனதை சேர்ந்த பாவங்கள் அத்தனையும் விடு விடுங்கள் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கும்போது செய்யக்கூடிய பாவங்கள் மக்கள் இல்லாத நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுவிடும் அது சுக்குர் நன்றி செலுத்துவது ஏன்னா இன்னொரு முஃபஸர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹாலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் நன்றி செலுத்துவது என்பதாக சொல்லுகின்றார் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் இருப்பது சுக்குர் செய்வது என்பதாக சொன்னார் அதே ஜுனை பக்தாதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் முதல்ல சொன்ன கார் ஹகீக்கத்து சுக் அல் அஜிசானி சுக்கர் சுக்குருடைய ஹக்கீக்கத் உண்மையான நிலை என்னவென்று சொன்னால் சுக்குர் செய்ய முடியாது என்று விளங்குவது அதே ஜுனை பகதாதி ரஹமதுல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஒரு ஏழு வயது சிறுவனாக இருந்த நேரத்தில் சிற்ரி சக்தி ரஹமத்துல்லாஹே அலேஹி என்ற மிகப்பெரிய ஞானி அவருக்கு முன்னாலே நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்போ சிற்ரி சக்தி ரஹமத்துல்லாஹே அலிஹி அவர்கள் ஒரு ஜமாத்துடன் சேர்ந்து பேசி எதை பற்றி என்றால் சுக்குரை பற்றி பேசி நன்றி செலுத்துவது சுக்குர் என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற விவாதம் நடக்கும் நான் ஏழு வயது பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் விளையாடி கொண்டிருந்த என்னை கூப்பிட்டு சுக்குர்னா என்னான்னு என்ட கேட்டார் ஏழு வயது பையனாகிய என்னிடத்தில் ஸ்ரீ சக்தி என்பவர்கள் ஜுனைதுல் பக்தாதிடைய மாமா என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது மாமா வந்து அந்த பையனிடத்தில் கேட்குறார் சுக்குர்னா என் இவங்க பெரிய ஆளுகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பையனை கூப்பிட்டு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் அல்லாஹ் அல்லாஹிஹி என்று நான் சொன்னேன் ஏழு வயசில் அல்லாஹாலா கொடுத்த ஞாமத்துகளுக்கு மாறு செய்யாமல் இருப்பது அல்லாவுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது அதுதான் சுக்குர் என்பதாக நான் சொன்னேன் உன்னே எனக்கு என்னுடைய மாமா ஸ்ரீ சப்தி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அக்ஷா அன் தகு நஹின் க அல்லாவின் நாக்குக்கு சோதனை வருவதை நான் பயப்படுகின்றேன் சொன்னார் மிகப்பெரிய அற்புதமான கருத்தை உன்னுடைய நாக்கின் மூலமாக வெளியாகி பின்னால் அந்த நாக்கின் மூலமாக பெரிய சோதனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் இதை அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் பின்னால் சொல்லுகின்றார்கள் இப்போ என்பது அப்படிங்கிறதுக்கு அப்போ ஏழு வயசு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கின்றது என்று சொன்னார் பாவங்கள் செய்யாமல் இருப்பது அல்லாவுடைய ஞாபத்துகளுக்கு பாவங்கள் செய்யாமல் இருப்பதில் ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன அல்லாத்தலா இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான் பின்னால் சூரத்துள் லுக்மான்ல வரும் அலம் தரோ அன்னல்லாக சஹர்லுக்கும் மாபி சமாவாத்தியமா பிளர் வானங்கள் பூமியில் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அல்லாஹாலா வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு அலைக்கும் லாகிரத்தம் வபாத்தினான் அவன் உங்களுக்கு தன்னுடைய ஞாமத்துகளை நிரப்பமாக தந்திருக்கின்றான் வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்திலும் என்று அல்லஹத்தாலா சொல்லுகின்றான் வெளிப்படையான ஞாமத்துகள் மறைமுகமான அந்தரங்கமான ஞாமத்துகள் வெளிப்படையான ஞாமத்துகள் என்பதற்கு என்றால் மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வெளிப்படையான ஞாமத்துகள் குரானை அல்லாஹாலா தந்திருக்கின்றான் அது வெளிப்படையான ஞாமச் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலிவல்லே தந்தான் அது வெளிப்படையான ஞாபக்ஸ் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த ஞாபத்துகளுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும் இப்போ கண் அப்படின்னு வச்சுங்க கண்கள் அல்லாஹுடைய பெரிய ஞானச்சு இந்த கண்கள் கண்கள் கொடுக்கப்பட்டதற்கு சுக்குர் செய்வது என்னவென்றால் நன்றி செலுத்துவது கண்களால் ஹராமை பார்க்காமல் இருக்க வேண்டும் காது கொடுக்கப்பட்டதற்கு சுக்குர் என்ன காதினால் தீமையான பேச்சுக்களை கேட்காமல் இருக்க வேண்டும் நாக்கு கொடுக்கப்பட்டதற்கு சுக்குர் என்ன நாக்கினால் தீமைகளை பேசாமல் இருக்க வேண்டும் எது எது நாக்கில் தீமைகள் என்று இருக்கு அதில் பேசாமல் இருக்க இதுபோன்று ஒவ்வொரு உறுப்பும் அதே மாதிரி பாத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான ஞாபத்துகள் கல்பை அல்லாஹத்தல்லா தந்திருக்கின்றான் கல்வின் மூலமாக எதை சிந்திக்க வேண்டுமோ எதை செய்ய வேண்டும் நினைக்க வேண்டுமோ அதை நினைக்க வேண்டும் நப்ஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி அகல் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் நிறைய ஏராளமாக இருக்கின்றன இப்படி மறைமுகமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூலமாக பாவங்கள் வராமல் பார்த்து கொண்டால் அந்த உறுப்புகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தியவராக அதே அல்லாஹத்தலாங்க தன்னுடைய ஞாபத்துகளை அல்லாஹத்தால வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நிரப்பமாக ஆக்கி வைத்துள்ளான் அந்த பாக்கியங்களுக்கு ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்போனில் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹே அலேஹி என்ற பெரியார் சொல்லுகின்றார்கள் அஷ்ஷுக்குரு நன்றி என்பது அல்லாஹுக்கு மட்டும் செலுத்துவதல்ல அடியார்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது பரிபூர்ணமாக ஆகும் சாதாரண ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது மல்லம் எஷ்கூரில் மல்லம் யஷ்கூரின்னா சொல்லம் யஷ்கூரில்லாக எவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மனிதர்களின் மூலமாக பல உபகாரங்கள் மற்ற மனிதர்களுக்கு கிடைக்கின்றன கிடைக்கப்பட்ட ஞாபத்துகள் கிடைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்தவே அது பல்வேறு விதமான ஞாபத்துகள் இருக்கின்றன பொருளால் உடல் உறுப்புகளால் சொல்லால் எண்ணத்தால் இப்படி பல்வேறு விதமான உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகளுக்கு நன்றி செலுத்த அப்படி நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் இது நூல் மிஸ்ரி ராமத்துல சொல்லுகின்றார்கள் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பதில் உனக்கு மேலே உள்ளவர்களுக்கு நன்றி செலுத்துவது உன்னை போன்றுள்ள சம வயதுடையவர்களுக்கு நன்றி செலுத்துவது உனக்கு கீழே உள்ள வயதுள்ளவர்களுக்கும் நன்றி செலுத்துவது என்று மூன்று வகைகள் இருக்கின்றன அதில் மேலே உள்ளவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவருடைய சொல் கேட்டு நடப்பது தாய் தந்தையர் குறிப்பாக தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அனிஷ்குர் லீ வலிவாலி அனிஷ்குர்லீ ஒலிவாலி தேய்க்கு அல்லாஹ் சொல்லுங்க எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயா பாருங்கள் அல்லா தன்னோட சேர்த்து சொல்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயம் அனிஷ்குர்லீ எனக்கு நன்றி செலுத்துவோம் ஒலிவாலி தேன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயா மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு குறிப்பாக நன்றி செலுத்த வேண்டும் எப்படி நன்றி செலுத்துவது அவங்க என்ன சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும் அதுதான் நன்றி செலுத்துவது பெற்றோர் அல்லாதவர்கள் பெரியவர்களாக வயது முதிர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல சொற்களை எடுத்து நடக்க வேண்டும் உபதேசம் செய்தால் அதை கேட்க வேண்டும் அறிவுரை சொன்னால் அதை கேட்டு நடக்க வேண்டும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொன்னால் இப்போ மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவனாக ம மனிதன் ஆகிவிடுவார் அதே போன்று உனக்கு சமமானவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவர்கள் என்ன கொ சொன்னார்களோ எதை கொடுத்தார்களோ அல்லது என்ன சொன்னார்களோ அதே மாதிரி அவர்களது நடந்து கொள்வது ஒருவர் நமக்கு சில அன்பளிப்புகளை தருகின்றார் அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது அதே மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் தேவைப்படும் பொழுது அவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பது சமமாக அதேபோன்று கணவன் மனைவி நினச்சுன்னா மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் சுல்லாய் சல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் கணவன் தன்னுடைய மிகப்பெரிய தியாகத்தை மனைவிக்காக விட்டு தருகின்றான் அதன் பிறகு குழந்தைகள் பிறக்கின்றன என்று சொன்னால் அந்த குழந்தைகளையும் அவன் வளர்க்கின்றான் அவளுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுக்கின்றான் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் திருமண ஆன பின்னால் திருமணம் ஆவதற்கு முன்னதாக பெற்றோருக்கு செய்து கொண்டிருந்த கடமைகளை எல்லாம் மறந்துவிட்டு அல்லது மாற்றிவிட்டு மனைவிக்கும் மக்களுக்கும் அந்த கடமைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது அது கூடாது ஆனாலும் மனைவி உணர வேண்டும் கணவன் வேறொரு அந்நியனாக இருந்து இப்பொழுது நம்முடைய கணவனாக ஆன பின்னால் நமக்கு இவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வர வேண்டும் அதனால தான் ரசூல்லா சொல்லலா சொல்ல சொன்னார்கள் இன்னாஹ லாஎல் இலா இம்ரஹத்தின் லா தஷ்குரு சவ் ஜஹா தன்னுடைய கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண்ணை அல்லாஹலா ஏறிட்டும் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான்னு சொன்னால் அருள் புரிய மாட்டான் தண்டனைக்குரியவளாக உள்ளாகி விடுவாள் என்று அர்த்தம் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னா பார்க்காட்டி போகிறான் அர்த்தம் அல்ல பார்க்க என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்று அர்த்தம் அதே மாதிரி நன்றி செலுத்துவது என்பது நியாமத்துகளுக்கு மட்டுமல்ல ஒரு நியாமத் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகின்றது அப்படின்னு வச்சுங்க அல்லது ஏதேனும் ஒரு தீமை நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது அதை பெரிய தீமை ஏற்படாமல் இந்த தீமையோடு நின்று விட்டதே என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துவேன் நம்ம சொல்கிறோமா இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு தலைக்கு வர வேண்டிய ஆபத்து அது தலைப்பாவோடு இப்போ அந்த ஆபத்து தலைக்கு வராமல் தலைப்பாகையோடு தொப்பியோடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுக்குறு செய்யணும் அதனால் ஒரு பெரியார் ஒரு வழியில் போயிட்டு இருந்தார் பொதுவாக பெரிய மனிதர்கள் வழிமார்கள் நபிமார்கள் இவர்களுக்கெல்லாம் மக்கள் துன்பங்கள் தந்து கொண்டு என்ற வரலாறு நிறைய இருக்குது சுல்லாஹி சல் அல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்கு மக்காவாசியில் எவ்வளோ துன்பங்கள் தந்தாங்க அது மாதிரி அந்த பெரியார் வழியில் போயிட்டு இருந்தார் மேலேருந்து ஒரு வீட்டில் மேலேருந்து சாம்பலை கொட்டினாங்க அவர் மேலே ஏன்னா அவருக்கு அவர் அவரை பற்றி உள்ள பொறாமை அல்லது அவரை பற்றி தவறான எண்ணம் சாம்பலை கொட்டினா அவர் மேலே தலை மேலே சாம்பல் பூரா விழுந்துடுச்சு சுடுற சாம்பல் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு உடனடியாக அவர் போய் சஜிதா எல்லாவுக்கும் சஜிதா செஞ்சார் என்ன சஞ்சா செஞ்சிங்கிற மாதிரி த சாம்பலை கொட்டேன் சுக்குருடைய சஜ்ஜிதா சொன்னார் சாம்பளை தான் கொட்டினாங்க நல்ல வேலை நெருப்பு கொட்டியிருந்தாங்களா அப்படி கரைஞ்சி போயிடுவேன் என்ன சாம்பளை கொட்டி தப்பிச்சுக்கிட்டேண்ணா அதனால் அல்லாவுக்கு சுக்குர் செய்தேன் என்பதாக சொன்னாரோ சஹல் சஹல் துஸ்தரி மேம்பது மேலே சொன்ன பாருங்கள் அவருடைய அவர் இடத்துல வந்து ஒரு மனிதர் சொன்னார் ஒரு மனிதர் சஹலு துஸ்தரி ரஹமத்துல்லாஹ் இலையை அவர் வந்து சொல்கிறார் ராத்திரி எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு திருடம் வந்துவிட்டாங்க திருடம் வந்து என் சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் போய் முதல்ல அல்லாவுக்கு சுக்குர் செய் அப்படின்னு சொல்லி சாமான்லாம் திருடிட்டு போனான்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார் செஞ்சா செஞ்சு அல்லாவுக்கு சுக்குர் செய் அப்படின்னார் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டான் நல்ல வேலை மனுஷன் திருடன்னா வந்தான் சாமான் மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் ஷைத்தான் வந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் உனக்கு உள்ளே நுழைஞ்சு உள்ள ஈமானை தூக்கிட்டு போயிருப்பான் இப்போ ஈமான் போகாமல் சாமான் மட்டும் போச்சு இல்லை நீ சுக்குர் செய் என்பதாக சொன்னார் இது மாதிரி ஏதாவது ஒரு தீமை ஏற்படக்கூடிய நேரத்தில் அதைவிட பெரியது ஏற்படாமல் இதோடு நின்று விட்டதே அப்படின்னு ஒருத்தருக்கு கையில் நிறையா புண்ணு நிறைய கண் ரத்த சீழெல்லாம் வடிஞ்சிட்ருக்குது என்னங்க இது இவ்வளோ புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இன்னொருத்தரு நான் இந்த புண்ணு கையில் ஏற்பட்டதுக்காக நான் எல்லாவுக்கும் ரொம்ப ரொம்ப சுக்குறு செய்கிறேன் அப்படின்னாறான் என்னங்க இவ்வளோ குதகுதன்னு இருக்குது சீலெல்லாம் வடியுது எல்லாவுக்கும் சுக்குரு செய்கிறேன் கையில் வந்த புண்ணு கண்ணில் வராமல் போச்சேன்னு சுக்குரு செய்கிறேன் கண்ணில் வந்துருந்துச்சின்னு சொன்னால் என்ன நான் முன்னால் ஒரு சம்பவம் சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு பெரியவர் இப்ராஹிம் அதுஹாம் என்று நினைக்கிறேன் அதில் வேறு யாரோ வரு ஒரு வழியாக போயிட்டு இருந்தார் ஒரு காட்டு பகுதி அந்த காட்டில் ஒரு பகுதியில் ஒரு இடத்துல ஒருவர் உட்கார்ந்துருந்தார் அவரை பார்த்தா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார காதல் சரியாக ஒழுகலை அவர் பக்கத்தில் இவர் போனார் பார்த்தா அவருக்கு கண் தெரியல கண் தெரியாது கைகளும் ரெண்டு கையும் சரியான வேலை செய்யலை கைகளில் கால்களும் முடம் நடக்க முடியாதவராக இருக்கிறார் மேனியெல்லாம் ஒரே அழுக்கு ஈ எல்லாம் வச்சுக்கிட்டுருக்கு நிறையா அப்போவும் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறார் இவர் பக்கத்தில் போய் காதை வச்சு கேட்டார் அவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் அல்ஹம்துல்லா இல்லதி அல்ஹம்துல்லா இல்லதி ஃபவ்வாலனி அலா கசீரிமன் ஹலக் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார் அல்லாவுக்கே எல்லா புகழும் எத்தகைய அல்லாஹ் என்று சொன்னால் பெரும்பாலான மனிதர்களை விட என்னை ரொம்ப சிறப்பாக்கி வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு கண்ணு தெரியல கையில் காலில்லை நடக்க முடியல இவர் என்ன இவர் அல்லாஹாலா இவரை சிறப்பாக்கி வைத்திருக்கிறதாக சொன்னார் அப்போ அவர் செலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாரோ நண்பரே இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு உங்களை அல்லாஹத்தில் என்ன விதத்திலே சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் ஃபசீலச் மேன்மைகளாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டார் நாக்க கொடுத்துருக்கிறானே கையில் காலில்லாவிட்டாலும் கண் இல்லாவிட்டாலும் கூட அவனை புகழ்வதற்கானே நாக்க கொடுத்துருக்கான்ல அந்த நாக்கம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால்தான் மற்ற மனிதர்களை விட அல்ல அவனை புகழ்வதற்கு எனக்கு நாக்கை கொடுத்தானே அதனால் அவனை இப்படி நான் புகழ்கின்றேன் அலமதுல்லா இல்லதி பவ்வாறு ஆலா கசீரி மிம்மன் ஹலா என்பதாக சொல்லி கொண்டிருந்தார் என்பதாக அதனால தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்களிலே பொருள்கள் போய்விடுவது துன்பங்கள் ஏற்படுவது என்பதை விட தீனுடைய விஷயத்திலே துன்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் அந்த பெரிய முசீபத்து தீனுடைய காரியத்தில் முசீபத் ஏற்படும் ரசூல்லாய் சலாஸ்லாம் அருமையாக துவாகா ஒன்றை சொல்லித்தந்தார்கள் அல்லாஹும்மா லா தஜால் முசீபத்தனா ஃபி தீனா யாரா எங்களுடைய தீனிலே முசீபத்தை எங்களுக்கு முசீபத்தை ஏற்படுத்தி விடாது துன்பத்தை ஏற்படுத்தி விடாதே என்பதாக சொன்னார் தீனில் துன்பம் வரக்கூடாது உலக காரியங்களில் முசீபத்து வந்துவிட்டால் பரவாயில்ல அதை சமாளிச்சுக்கலாம் தீனில் முசீபத்து வந்துச்சுன்னு சொன்னால் அது முடியாது அதனால தீனில் முசீபத்து வராமல் பாதுகாப்பது அல்லாஹலா பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய காரியம் அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் அல்லாஹுக்கு சுக்குரு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டார்கள் அதே மாதிரி சுக்கர் என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ரசூல்லா சல்லா அலே வல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள் சஹாபாக்கள் சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க அன்சாரி சஹாபாக்கள் இருக்காங்க அங்கே மற்றவங்களும் இருக்கிறாங்க மூமினோன அந்த நீங்கள் மூமின்களான்னு கேட்டாங்க சாபக்ட்ட போய் நீங்க மூமீன்களான்னு கேட்ட எல்லாரும் பேசாம இருந்தாங்க ஒருத்தரும் பதிலே சொல்லல ஏதோ சொல்ல போறாங்க அங்கிருந்த உமர்கள் எல்லாத்தாலுமே சொன்னார்கள் நாம் யார் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னல்லா கேட்டாங்க ஈமானிக்கும் உங்கள்கிட்ட ஈமான இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க நஷ்கு ரஹா ஒ நஸ்பீர் அல் அல் பலா ஒ நர்லா பில் அல்லா எங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட்டால் சுகமான செழிப்பான நிலை ஏற்பட்டால் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுக்குர் செய்கிறோம் எங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் பொறுமை மேற்கொள்ளுகின்றோம் அல்லாஹாலா எதை விதித்திருக்கின்றானோ கலா அதை நாங்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதாக இந்த மூன்று விஷயத்தையும் சொன்னார்கள் சுக்குர் செய்வது சபுர் செய்வது கலாவை பொருந்திக்கொள்வது இன்னொரு அஜீஸ்லாசுல்லாஸ்லாம் சொன்னார்கள் அல் ஈமான் நிஸ்வ சுக்குர் நிஸ்வ சபர் என்பதாக சொன்னார்கள் ஈமான் என்பது ரெண்டு பகுதி ஒரு பாதி சுக்குரு இன்னொரு பாதி சபுர் பொறுமை அந்த ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவதாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார் நர்லாபில் கலா நீ எதை தீர்ப்பளித்திருக்கின்றாயோ விதித்திருக்கின்றாயோ அதை நாங்கள் அப்படியே பொருந்தி கொள்ளுகிறோம் சொன்னார் இது பெரிய விஷயம் சாதாரணமானதில்லை எல்லா மனிதர்களுக்கும் வர முடியாது நம்ம இப்போ வர முடியாது ஆ ரசாய் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் இடத்துல அதில் தனசர்கள் எல்லாத்தான்பவர்கள் பத்து வருஷம் ஹித்மத் செய்தார்கள் ஹாதிமாக இருந்தார்கள் பத்து வருஷத்துக்கு பின்னால் அவங்க சொல்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு நாளாவது ஒரு தடவையாவது இதை ஏன் நீ செய்தாய் அப்படின்னு கேட்கவில்லை இதை ஏன் நீ செய்யவில்லை அப்படின்னு கேட்கல சாதாரணமாக ரசூல்லாய் சல்லல்லா அலேஸ்வல்லுடைய உயர்ந்த பண்புகளுக்கு சொல்லுவார்கள் இதை ரசூல்லா இவ்வளோ பெரிய நல்ல குணமுள்ளவளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன் செஞ்சேன்னு கேட்கல ஏன் செய்யலைன்னு கேட்கல பத்து வருஷத்தில் ஒரு வேலைக்காரண படத்தில் இருக்கார்னு பத்து வருஷமாக இருக்கிறார் இப்படி கேட்காமல் இருப்போம்மா நடைபெ நடைபெறாமல் இருக்குமா நம்ம விரும்பாத சொல்லாத ஒரு செயலை செய்திருப்பார் சொன்ன செயலை செய்யாமல் விருப்பார் இது பல தடவை நடந்திருக்கும் பத்து வருஷத்தில் ஒரு ஆயிரம் தடவை நடந்திருக்கும் இல்லையா பத்து வருஷத்தில் ஆயிரம் தடவை நல்லது ஆயிரம் தடவை நம்ம சொல்லியும் இருப்போம் பத்து வருஷம் ஒருத்தர் இருந்தார்னு ஒரு தடவை கூட ரசூல்லாய் இல்லாஹ் சொல்லலை ஏமா முசாலி ரஹமத்துல்லா இலையவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரசூல்லாவுடைய குணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வேறு இங்கே அல்லாஹத்தாலாவுடைய கலாக்கதரை அப்படியே அவர்கள் திருப்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் அவர் வேலைக்காரராக இருந்தவர் ஹாதிமாக இருந்தவர் அவர் எதை செய்தாரோ அது அல்லாஹுடைய கலாக்கதிரின் படிக்க செய்தது எதை செய்யவில்லையோ அது எல்லாவுடைய கலாக்கதிரின் படிக்க நடந்தது அழிர்கள் எல்லாத்தால் அவர்களிடத்தில் ஒரு ஹாதிம் இருந்தார் ஒரு நாள் ஒரு கோப்பையை அவர் எடுக்கும்பொழுது தட்டோ கோப்பை ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி பாத்திரம் ஒன்றை எடுக்கும் பொழுது கை தவறி கீழே விழுந்து விட்டது நல்ல பாத்திரம் ரொம்ப நாளாக இருந்துச்சு அது உடஞ்சிடுச்சு தூள் தூளாக போயிடுச்சு அவருக்கும் கடுமையான பயம் அவருக்கு அழிர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ உயர்தரமான கோப்பை கிளாஸ் கிளாஸோ தட்டையோ ஏதோ ஒன்று கீழே வந்து உடஞ்சிடுச்சு அதில் அடுத்து அழியநலி அல்லாஹத்தால் அன்பவர்கள் அவரை பார்த்தாங்க அவர் பயப்படுறார் என்ன ஆகுமோ அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படிங்கிறதான் பயம் அழியநலி அல்லாஹத்தால் உடனே சொன்னார்கள் அடிமை அவர் அடிமையாக இருந்தவர் ஹாதிம் அடிமையாக இருந்தார் அல்லாஹுக்காக வேண்டி உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் உரிமை விட்டு விடுகிறேன் விட்டுட்டார் நீ செய்தது இந்த செயல் இருக்கின்றதை இது அல்லாவுடைய கலாக்கதிரின்படி நடந்தது அல்லாவுடைய நாட்டத்தின்படி நடந்தது அந்த கலாவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அந்த கலாவை நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக அந்த தன்மையை எனக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக இந்த கிளாஸை உடைச்சி இப்படி அல்லாவுடைய கலாக்கதிரை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த பொருந்தல் என்பதை ரிலா என்பதை எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததின் காரணமாக உன்னை விடுதலை செஞ்சு எவ்வளோ பெரிய விஷயம் அதனால்தான் சாபாக்கள் உயர்ந்தவர்கள் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் சரி இந்த தன்மைகள் எல்லாம் இருப்பது இப்படி இருக்கின்றன என்பதாக உமரில் இல்லாதலாம் சொன்னார்கள் காபா சல்லா சிலர் சொன்னாங்க அவங்கள பார்த்து காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் மூமின் தான் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் மூமின் வந்து இந்த மூன்று செயல்கள் சுக்குர் செய்கிறது சபுர் செய்கிறது ருலா என்ற திரு பொருத்தம் அல்லாவுடைய கலாக்கதரை பொருந்தி கொள்வது இருந்தால் நீங்கள் மூமின் தான் என்பதாக சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள் சான்று வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி அதனால் அல்லாஹாலா ல என் ஷக்கர்த்தும் லாஸீத் அண்ணக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் நன்றி செலுத்தினால் சொன்னால் எதற்கு நன்றி செலுத்துகின்றோமோ அது அதிகமாகும் என்னிடத்தில் கொஞ்சம் அயில்மை இருக்குது கொஞ்சம் ஒன்று குட்டிகிட்டு இருக்குது இதுக்கு நான் சுக்குர் செய்யணும் அல்லாஹால எனக்கு இந்த அயில்மை கொடுத்ததற்காடி சுக்குர் செய்யணும் ஷுகுர் செய்தால் எளிமை அல்லாஹத்தால தானாக வளர செய்வார் மறைமுகமாக ஒருவரிடத்தில் பொருள் இருக்கின்றது பொருளுக்கு சுகுர் செய்தால் அல்லாஹத்தலா பொருளை அதிகமாக்குவார் குழந்தையை கொடுத்தான் அல்லாஹத்தாலா ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான் பெண் குழந்தையை கொடுத்தான் அல்லாஹத்தாலா சுகுர் செய்யணும் பொம்பளை புள்ள பிறந்துருச்சே அப்படின்னாருன்னா சுகுர் போயிடுச்சு எப்படித்தான் வளர்க்க போறணும் என்று தெரியலையே இந்த பொம்பளை பிள்ளைய அப்படின்னாருன்னா சுகுர் இல்லைன்னு அர்த்தம் நான் முன்னாலே சொன்னேன் எங்கே ஜிம்மாவலி அதிலே சொன்னான் தப்சீலில் எழுதுகின்றார்கள் ரசூலா சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதருக்கு திருமணம் பின்னால முதலாவதாக பெண் குழந்தை பிறந்தால் அல்லாஹல்லா அவர் மீது மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்றான் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும் ஏன் கேட்டால் அல்லாஹத்தல்லா குரான் அப்படித்தான் சொல்கிறான் அல்லாத்தல்லா தான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான் தான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான் தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பான் தான் நாடியவருக்கு குழந்தையும் கொடுக்க மாட்டான் மல்லடாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹாலா நாலு விஷயத்தை சொல்லும் முதல்ல பொம்பளை பிள்ளை தான் அல்லாஹாலா சொல்கிறான் அதனால் ஒருத்தருக்கு முதல்ல பொம்பளை பல்லப்புலருந்தான் அல்லாவுடைய சொல்லுக்கு நேராக அவர் பொம்பளை பிள்ளை பற்றிருக்கிறார்னு அர்த்தம் அவர் ரொம்ப சுக்கர் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாங்க பெண் குழந்தை பிறந்தால் சுகுர் செய்யணும் முதல்ல இன்னொரு ஹதீஸ் ரசூல்ல இஸ்லாம் சொல்லுகின்றார்கள் அல் பனூன அல் பனாத்து அல் பனாத்து ஹசனாத்துன் வல் பனூன ஹிசாபுன் என்பதாக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நன்மைக்குரியவை நமக்கு நன்மையை சேர்த்து தரக்கூடியவை ஆண் குழந்தைகள் கேள்விக்குரியவை அல்லாஹுடைய கேள்விக்கு அந்த ஆண் குழந்தைகளை பற்றி அல்லாஹலா கேள்வி கேட்பான் பொம்பளை பிள்ளை கேட்க மாட்டான்னு அர்த்தம் அல்ல ஆண் குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிகமான கேள்வி உண்டு நமக்கு ஆனால் பெண் குழந்தைகளின் காரணமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா சல்லா சொன்ன சொன்னாங்க எவரேனும் ஒருவர் மூன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி சரியான ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து முடித்தால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று சொர்க்கத்துக்கே போயிடுவார் அதனால் மற்றவெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் அர்த்தமல்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சான்னு அர்த்தம் ரெண்டு குழந்தை இருந்தா அப்படின்னு கேட்ட ஒருத்தர் ரெண்டு குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தெடுத்து அதே மாதிரி அந்த பெண்ணை பக்குவப்படுத்தி அந்த அந்த கடமைகளை விட்டுவிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக ஆகிவிடும் அதனால கடமையை செய்தால் அவர் சொர்க்கத்திற்குரியவராக ஆயிடுவார் ஏன்னா அதன் காரணமாக அவருக்கு பலவிதமான தொல்லைகள் துயரங்கள் துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பங்கள் எல்லாம் இவருக்கு நன்மைகளாக மாற்றப்படும் என்பத என்ற கருத்தை சொல்லுகின்றார் அதனால் எதற்காக வேண்டி சுக்குர் செய்கிறோமோ அது அதிகப்படும் அப்படின்னு எதற்காக ல என் ஷகர்த்தும் எந்த காரியத்திற்கு நீங்கள் நன்றி நன்றி செலுத்துகின்றீர்களோ ல அசீதன்னுக்கும் அதை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அப்படி சுல்லா நிறைய கற்று தந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதருக்கு நல்ல வியாபாரம் நினைச்சி நிறைய லாபம் கிடைச்சிருச்சு தீபாவளியில் அப்படின்னு வச்சிங்க நிறைய கல்லா காசு என்றார் நிறைய கல்லாவல் நிறையா இருக்குது இப்போது ஒரு உடனே காசு அது கிடைச்ச உடனே போன வருஷம் கூட இப்படி இல்லை இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லணும் அல்லாத்தலா குரான்னு சொல்ல ஒரு ஆயத்தை சொல்லி தருகின்றார்கள் அந்த ஆயத்தை ஒரு சம்பவத்தின் காரணமாக அல்லாஹலா சொல்கிறேன் மாஷா அல்லா லாக்குவத்தை இல்லா பில்லா யாரா யாருக்காவது ஒருவருக்கு ஒரு ஞாபகத்து கிடைத்து விட்டால் எனக்கு ஒருத்தர் நான் போயிட்டுருக்குற வழியில் அஜயத்தை இதை வச்சிங்கன்னு ஒரு பத்து ரூபா கொடுக்குறாரு சும்மா போன இடத்துல பத்து ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு பத்து ரூபா கிடைச்சது ஆ பத்து ரூபா கிடைச்சிடுச்சு ரொம்ப சந்தோஷம் கஞ்சா பையன் பத்து ரூபா கொடுத்துருப்போம் நூறுரூவாய் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது பத்துரூபா கிடைச்ச உடனே மாஷா அல்லாஹ் லாபத்தை இல்லா பில்லா என்று சொன்னால் அந்த பத்து அதிகமாகும் பத்துக்கு லசீத் அண்ணாக்கும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்ன எந்த ஞாபத்த அல்லாஹாலா கொடுக்குறானோ அந்த நியாபம் அது நம்ம உழைப்பின் மீது வந்தாலும் சரி ஒருத்தர் வேலை பார்க்குறாரு சம்பளம் கொடுக்குறாரு முதலாளி சம்பளத்தை வாங்குறாரு வேலை செஞ்சாக்கு சம்பளம் ஆனாலும் கூட அல்லாஹத்தாலாவுடைய ஞாபத்தது அதனால் லாகவில் லாஹா இல்லா பில்லா என்று சொன்னால் முதலாளிக்கு அடுத்த மாதமே மனசில் இறக்க வந்து இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுப்பார் அண்ணக் உங்களுக்கு அதிகப்படுத்தி எப்படி சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதருக்கு நாலு விஷயங்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு நாலு விஷயங்கள் தடுக்கப்படுவது என்பது கிடையாது நாலு விஷயங்கள் கொடுக்கப்பட்டால் நாலு விஷயம் கிடை தடுக்கப்படுவது கிடையாது மா உரத்தியாகும் சுக்ரன் பொனியல் ஜியாதா ஒரு மனிதர் சுக்குர் கொடுக்கப்பட்டவராக ஆனால் அவர் ஜியாதத் அதிகம் என்பது தடுக்கப்படுவ தடுக்கப்படக்கூடியவராக ஆக மாட்டார் சுக்குர் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருந்தால் ஜியாதத் அதிகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா லின் ஷெக்கர்த்தும் அசீதன்னுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் மா உர்த்தியாகும் அத்வா பொ முனியாபா துவா கேட்கக்கூடிய தன்மை ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள் தல் தடுக்கப்படுவது என்பது கிடையாது துவா கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அல்லாஹாலா சொல்கிறான் உது அஸ்திபுலக்கும் என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் என்னிடத்து துவா கேளுங்கள் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் மா உத்தி அஹது அல் இஸ்திகார் ஃபோனியல் எந்த ஒரு மனிதர் இஸ்திக்பார் என்பது கொடுக்கப்படுகின்றாரோ அல்லது அஸ்தகபிர்லா அல்ல பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்காரு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகின்றார் அவருக்கு மன்னித்தல் என்பது தடுக்கப்படுவது கிடையாது பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா மன்னிப்புங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான் இஸ்தகூ ரப்பக்கும் என்ன ஹோ கானகாரா குலுத்து மோஹல்ல அல்லா தலா மோஹலிஸ்லா சொன்னதாக சொன்னாது அல்லாஹ் சொன்னது இஸ்தகூ ரக்கும் என்னஹோ கானகாரா நீங்கள் உங்களுடைய ரப்ப மன்னிப்பு தேடுங்கள் அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளராக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான் மாவோத்தியன் அத்தாத் தபுல் எந்த ஒருவர் தௌபா கொடுக்கப்பட்டு அவர் ஏற்றுக்கொள்ளுதல் அந்த தௌபாவை ஒப்புக்கொள்ளுதல் என்பது தடுக்கப்படுவது கிடையாது ஏன் அல்லாஹால சொல்லுவான் ஹுவல்லதி வஹுவல்லதி அக்பலு தௌபத்ஹி அவன் தான் தன்னுடைய அடியார்களில் இருந்து தௌபாவை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சுல்லா சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்படுது ஒருவர் பொறுமை கொடுக்கப்பட்டாரோ அவருக்கு என்பது இல்லாமல் ஆகாது செலவு செய்தல் என்பது கொடுக்கப்படுகின்றாரோ அதாவது செலவு செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு அதற்கு பிரதிபலனாக பிரதிபலன் கிடைப்பது என்பது தடுக்கப்பட மாட்டார் அவர் செலவு செய்யக்கூடியவருக்கு பிரதிபலன் அதிகமாக கிடைத்துக்கொண்டே பொதுவாக கொடுத்தால் அதிகம் கிடைக்கும் ஷுகுர் செய்தால் அதிகமாக கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார் சல்லா லேசல்ல அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார் சசலாச்சலத்தில் ஏதாச்சும் கேட்பாங்க யாசகம் கேட்பார்கள் ஏதாச்சும் பொருள் கேட்பாங்க ஒருத்தர் வந்து கேட்டார் யாரை சொல்லால் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பளம் நினைச்சப்போ அதை கொடுத்தாங்க ஒரு பேரீச்சம்பளம் அவர் சொன்னார் இப்போ அந்த மனிதர் சொன்னார் சுபஹா நல்லா நபியும் என நம்பியா எத்த ஒரு பெரிய நபி ஒரே ஒரு பேரிச்சமளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார் அவரு போயிட்டார் அதாவது இன்னொரு அறிவிப்பில் ரசூல்லாய் சல்லா அலையம் சொன்னார்கள் அம்மா அலிம் தன்னாசில் ஜர் மசாஹில் கசீரா இந்த ஒரு பேரிச்சமளத்தில் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன ஏராளமான அணுக்கள் இருக்கின்றன சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நீ விளங்கவில்லையா அப்படின்னு சொன்ன சுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பறக்கத்துக்கு பெரிய பறக்கத்திற்கு கூறியது அதை விளங்கலை சரி அவர் போயிட்டார் இன்னொருத்தர் வந்தார் அதே மாதிரி கேட்டார் யாரும் சொல்லாதாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாங்க ரசுல்லா சல்ல அவர் என்ன சொன்னார் என்றால் நபி நபியிடத்திலிருந்து கிடைத்த பேரிச்சம்பளம் நபியிடத்திலிருந்து கிடைத்த பேரிச்சம்பளம் ரொம்ப வரக்கத்திற்குரியது அதனால் லாத் நான் வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் இந்த ஒரு பேரீச்சம்பளத்தை விடவே மாட்டாங்க வச்சிருப்பேன் வரக்கத்துக்காக நம்ம சொல்ல சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அன்னைக்கு வந்துட்டு போனீங்க ஜெர்த் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு மூணு ரூபா ஐம்பது ரூபா கொடுத்தீங்க அல்லது ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க அது இன்னும் வச்சுருக்கிற பறக்கத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த பேரிச்சம்பளத்தை பறக்கத்தை அப்படின்னு நினைத்து அப்படி வச்சு வலா அசால் அர்ஜூ பரக்கத்தஹா அபதா இதனுடைய பறக்கத்தை எப்பொழுதுமே நான் தேடிக்கொண்டிருப்பேன் நான் இந்த பறக்கத்தை இழந்து விடவே மாட்டேன் என்பதாக சொன்னார் இப்படி அவர் ஒரு பேரச்சம்பளம் முதல்ல பேரிச்சம்பளம் கொடுத்தார் கொடுத்தாங்க அவர் வாங்கினோடனே என்ன சொன்னார் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஆனால் ரசூல்லா சல்லாஹலம் ஒரு பேரிச்சமளத்தில் நிறைய பறக்கத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் அவர் கிடைச்சது ஒரு பேரிச்சமனம் ரெண்டாவது வந்தவர் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொன்ன உடனே ரசூல்லாய் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் அவருக்கு வேறொரு இடத்திலிருந்து பேரீச்சம்பளம் வந்ததை ஒரு கூடையை கொடுத்தார்கள் இதையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அந்த மனிதர் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகிட்டார்னா பெரிய பணக்காரர் ஆயிட்டார் இன்னொரு அறிவிப்பில் அந்த ரெண்டாவது வந்தவர் இருக்கார் அவர் இப்படி ரசூல்லாய் சல்லா அலுவலம் கொடுத்ததை பெருமையாக வரக்கத்தாக கருதிய நேரத்தில் ரசூல்லாய் சல்லல்லா அலையம் அவர்கள் பக்கத்து ஒரு சாபி சொன்னாங்க இவரை கூப்பிட்டு போய் என்னுடைய மனைவி உம்முசலமா அருதி அல்லாஹாலான்னா அவர் இடத்துல நாற்பது திருகம் இருக்குது நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவோம் அவர் ரசூல்லாய் சல்லல்லா அலுவலத்துடைய அந்த பேரிச்சம்பளம் கொடுத்ததை அதற்கு சுக்குர் அந்த வாசகம் சுக்குர் செய்கிறது சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த பேரிச்சம்பளத்துக்காக வேண்டி அவர் செலுத்திய சுக்குர் நன்றியது அவர் நன்றி செலுத்தியதன் காரணமாக நாற்பது திருகம் கிடைத்துவிட்டது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களிலிருந்து அவர் பின்னால் பெரிய வசதி உள்ளவராக மாறினார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றோம் அதனால எதற்காக வேண்டி நன்றி செலுத்துகின்றோமோ அது அதிகப்படும் அல்லாஹாலாவில் அல்லாத்தாலா அதிகமாக லயின் சகர்த்தும் அஜித் அன்னக்கும் என்று சுக்குர் செய்வதை நிறுத்திவிட்டால் வெட்டு விட்டால் அல்லாஹால அதிகத்தை கொடுக்க மாட்டான் என்பதும் அதனுடைய அர்த்தம் சரி ஆனால் இன்னொரு சுக்குர் செய்வதை நிறுத்திவிட்டால் இந்த சுக்குர் என்பதற்கு நிறைய கருத்துக்கள் அசிதன்னும் என்பதற்கு சூஃபியாக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் லஇன் சகர்த்தும் அத்தவுஃபியக்கல் அசீதனுக்கும் முதல் தாவூது அலிஸ்லாத்துடைய விஷயத்தின் சொன்ன பாருங்க அது மாதிரி சுக்குர் செய்வதற்கும் அல்லாஹாலாவுடைய தௌஃபியக்கு வேணும் உதவி வேணும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் ஷுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை வராது அந்த தௌஃபியத்தை அல்லாஹாலா கொடுத்து விட்டால் அசீதன்னுக்கும் பித்தகர் இலைய என்னிடத்தில் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு நான் அதிகமாக தருகின்றேன் சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் எல்லா இடத்திலும் நெருக்கம் கிடைக்கும் உலகின் சக்கர்த்துமு தகருப இலைக்க சரி என்னிடத்தில் நெருக்கம் கிடைத்துவிட்டது அதற்காகவே நீங்கள் நன்றி செலுத்தினால் இலைக்கும் உங்களின் பக்கம் நான் நெருங்குவதை அதிகப்படுத்துவேன் சுக்குர் செய்தால் நீங்கள் என்ன வர்றீங்க நெருங்குறீங்க அந்த நெருக்கத்திற்காக வேண்டி நெருங்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால் அந்த காலத்து உங்களுக்கு தெரிந்தால் அதற்காகவே நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களின் பக்கம் நான் வருவேன் அல்லா தலா ரசல்லா சொல்ல சொல்லுகின்றார்வா நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்கி வருகின்றான் என்னிடத்தில் அவன் நெருங்கி வரும் அவன் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முழம் அவனிடத்தில் நெருங்கி வருகின்றேன் அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் ஒரு இரண்டு முழம் அவனிடத்தில் நெருங்கி வருகின்றேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹால சொல்லுவதாக சொல்லாஸ் ஒரு ஹதீசை சொல்லுகின்றார்களாவா அந்த கருத்து உலகின் சக்கர்த்தும் தகருபி இலைக்கும் நான் உங்களிடத்தில் நெருங்க நெருக்கமாக நெருங்கி வருவதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களிடத்தில் நான் நெருக்கி நெருங்கி விட்டேன் என்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் என்னை பற்றி உள்ள உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் மகப்பத்து வைக்கிறது என்பது ரொம்ப பெரிய விஷயம் இங்க பாருங்க அல்லாஹைய சுக்குருக்கு அல்லாவுடைய தௌஃபியக் கிடைப்பது அதன் காரணமாக அல்லாவுடைய தகர்வு கிடைப்பது அல்லாஹ் இவரின் பக்கம் நெருங்கி வருவது இவை அனைத்தையும் விட மகப்பத்து பெரியது அப்படிங்கிறது விளங்குது அல்லாஹை மஹப்பத் வைப்பது பெரியது அதனால தான் யசூல்ல சல்லா அலுவல் அவர் ஒருவர் மஹப்பத்தை பற்றி அல்லாவை மஹப்பத் வைப்பதை பற்றி கேட்கும் பொழுது அல்லாஹூமை உன்னுடைய அன்பை நான் உன்னுடைய மஹப்பத்தை நான் வேண்டுகின்றேன் உன்னை யார் மகப்பத்து வைக்கின்றார்களோ அவருடைய அவர்களுடைய அன்பையும் வேண்டுகின்றேன் அல்லாஹூ மஜால் அகப்ப இளைய மினல் மாயில் பாரி உன்னுடைய அன்பை எனக்கு நீர் ரொம்ப பிரியமாக ஆக்கி வைப்பாயாக குளிர்ந்த தண்ணீரை விட நீரை விட என்பதாக சொன்னார் அரபு நாட்டில் அந்த குளிர்ந்த நீர் நீர் கிடைக்கிறது தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம் குடிக்கிறதுக்கு அதில் குளிர்ந்த நீராக இருந்தால் ஐஸ் வாட்டர் ஆயிருந்துச்சின்னு சொன்னால் அந்த இதில் எப்படி இருக்கும் அது மாதிரி கடுமையான தாகம் உள்ள ஒருவனுக்கு ஒரு ஐஸ் வாட்ரு கிடைக்குதுன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் எவ்வளோ மகப்பத்தா இருக்கும் அது அதை விட எனக்கு அந்த ஐஸ் வாட்ரு குளிர்ந்த தண்ணீர் எவ்வளோ பிரியமோ அதை விட உன்னுடைய மஹ்பத்தை எனக்கு பிரியமாக்கி வைப்பாயா என்று கேட்க சொன்னார்கள் சொல்ல சொல் கேட்டார்கள் கேட்க சொன்னார்கள் சரி அப்படி மகப்பத்தை நான் அதிகப்படுத்துவேன் உலகின் செகர்த்துமல் மகப்பா சரி மஹப்பத் கிடைச்சிச்சு அந்த மகப்பத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அசீத் அண்ணக்கும் இல்லக்கும் உங்களை நான் அன்பு வைப்பதை அதிகப்படுத்துவேன் உங்களுக்கு நீங்க என்ன அனுபவிச்சீங்கன்னா நான் உங்களை அனுபவிப்பேன் திருப்பி அல்லாஹை நாம் அன்பு வைப்பதை விட மகப்ப வைப்பதை விட அல்லாஹ் நம்மை மகப்பது ரொம்ப பெருசு சகரத்து மகப்பும் நான் உங்களை பிரியம் வைப்பதற்கு நீங்கள் அந்த நிலை ஏற்பட்டு நீங்கள் நன்றி செலுத்தினால் என் பக்கம் நீங்கள் ஒரு பேரின்ப நிலை ஏற்பட ஜத்பத் அப்படின்னு சொன்னால் அதாவது என்ன சொல்றது ஒரு பெரிய ஜதுபில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் ஜதுபுன்னு சொன்னால் அதே நிலை அதே எண்ணம் வேறு எந்த பொருளுடைய எண்ணமும் இருக்காது அல்லாஹாலாவை பற்றி உள்ள மனதை பறி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நிலையிலே உங்களை உங்களுக்கு அந்த நிலையை நான் அதிகப்படுத்துவேன் வலையின் சகத்துமதுபா இலைய என் பக்கம் உங்களுடைய அந்த மனோ விருப்பத்தை நீங்கள் அதிகப்பல்ல அதிகப்ப நான் அதிகப்படுத்தியதற்காக நீங்கள் நன்றி செலுத்தினால் லாசீதன்னுக்கும் ஃபில் ஜத்பா ஃபில் பக்காய் நிரந்தரமாக அது உங்களிடத்தில் மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயம் நிரந்தரமாக இருப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று எப்படி சொல்லிக் கொண்டே போகின்றார்கள் இது சூஃபியாக்களுடைய கருத்து அதாவது ஷகர்த்தும் லாஸீத் அன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தேன் என்பதற்கு ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதனால் செய்வது ஒரு மூமி நாலு மனிதருக்கு மிக மிக அவசியமானது என்பதை அல்லாஹத்தால சொல்லிய பின்னால அடுத்த அல்லாஹ சொல்லுகின்றான் இப்போ சொல்ல சுக்குர் செஞ்சால் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னான் சுக்குர் செய்யலைன்னு சொன்ன என்ன சுக்குர் செய்யலைன்னா என்ன அப்படின்னு அதிகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நீங்கள் சுக்குர் செய்தால் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன் சுக்குர் செய்யதால் செய்யாவிட்டால் அதிகப்படுத்த மாட்டேன் அப்படி இல்லை இங்கே பாருங்க கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹத்தால சொல்லுகின்றான் வலையின் கஃர்த்தம் நீங்கள் நிராகரித்தால் அதாவது நன்றி செலுத்தாமல் நிராகரித்தால் இன்னாபி லஷதீன் என்னுடைய தண்டனை கடுமையானது என்று அல்லாஹத்தல்லா குறிப்பிடுகிறோம் என்னுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது இன்னொரு இடத்துல அல்லாஹல்லா அறிவிக்க சொல்லி ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு சொல்லுங்கள் நான் அறிவித்து விடுங்கள் அப்படி சொல்லிவிடுங்க அப்படிங்கிறான் நபி அபாதி அந்நி அனுர் ரஹும் என்னுடைய அடியார்களுக்கு நம்ப நீங்கள் அறிவித்து விடுங்கள் அறிக்கை கொடுத்து விடுங்கள் தெளி தெளிவுபடுத்தி விடுங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்கள் அன்னி அனல் ஹஃபூரு ரஹீம் நிச்சயமாக நான் மன்னிப்பாளனாக இருக்கின்றேன் அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுங்கள் வ இன்ன அதாபி அதே மாதிரி என்னுடைய அதாப் என்னுடைய தண்டனை ஹுவல் அதாபுல் அலீம் அதுதான் நோவினை தரத்தக்க வேதனை என்றும் சொல்லிவிடுங்கள் என்ற அல்லாஹலா சொல்லுகிறேன் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் கொடுக்க மாட்டான் அப்படின்னு லேசாக இல்லை நன்றி செலுத்தாவிட்டால் தண்டனை உண்டு கடுமையான தண்டனை இன்னும் நிச்சயமாக என்னுடைய தண்டனை கடுமையானது நன்றி செலுத்துவது கட்டாயம் என்பதை இதன் மூலமாக அல்லாஹாலுக்கு தெரியப்படுத்துகின்றான் அதனால் ரசூல்லா சல்லா அலையம் அவர்கள் அல்லாஹல்லா குரால் ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான் அது துவா சுக்குர் செய்வதற்கு சம்பந்தமாக உள்ள துவா அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ரப்பி அன் அஷ்குர ஞாபத்த கல்லத்தி அண்ணாம்தல்லாவுடைய தௌஃபியக்கு சுக்குருக்கு தௌஃபியக்கு கிடைப்பதற்குரிய துவாய் ரப்பி ஐசினி யார்லா என்னுடைய ரப்பே ஐசி என்னுடைய மனதிலே உதிப்பை ஏற்படுத்துவாயாக என்னுடைய மனசில் அந்த எண்ணம் வரணும் உதிப்பை ஏற்படுத்துவாயா ஔசி அல் ஹிம்னி எனக்கு அந்த உதிப்பை ஏற்படுத்துவாயா அன் அஷ்குர நான் நன்றி செலுத்துவதற்கு நியாமத்தக்க உன்னுடைய ஞாபகத்து உன்னுடைய பாக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை எனக்கு தருவாயாக அல்லத்தி அண்ணம் தாளைய எப்படிப்பட்ட நியாமத்துகள் எனக்கு நீ அருள் புரிந்துள்ளாய் வாலிதைய என்னுடைய பெற்றோருக்கும் அருள் புரிந்துள்ளாயே அப்படிப்பட்ட அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக மனப்பான்மையை தருவாயாக வான் ஆழ்மல அன் ஆழ்மலசார் எகன் தருவாகு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அமலை செய்வதற்குரிய மனோ மனோ பக்குவத்தையும் எனக்கு தருவாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான துவா சுக்குர் செய்வதற்கு அதாவது இங்கே பாருங்கள் ரெண்டு எனக்கும் எனக்கு நீ செய்த அருள் ஞாபக என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருள் பெற்றோருக்கு என்ன அருள் சரி நான் வெளிவருவது உலகத்திற்கு வருவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் பெற்றோர் எதுவுமே செய்ய வேண்டாம் நீ என்ன கொடுத்த எனக்கு சொத்து வச்சா சுகம் கொடுத்தியா என்ன செஞ்ச அப்படின்லாம் கேட்கக்கூடாது எல் எதுவுமே கொடுக்காவிட்டால் பெற்றோர் எதுவுமே கொடுக்காவிட்டாலும் கூட நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு பெற்றோர் காரணமாக இருந்தார்கள் அது பெரிய நியமஸ் அதான் வாலாவாலி அது அல்லாத மற்ற நியமத்துக்கள் எல்லாம் அதிகபட்சமானது அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய ஞாபத்துகள் நான் மனிதனாக உலகத்தில் வருவதற்கு காரணமாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் அது பெரிய ஞாபகம் அதனால் கேட்க சொல்கிறாங்க அந்நாம்தான் அலைய வாலாவாலி தைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருள் அப்படின்னு சொல்றது எனக்கு நீ செய் அருள் செய்திருக்கின்றாய் அதாவது உன்னுடைய தீனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக மூமீனாக நான் இருப்பதற்கு அருள் செய்திருக்கின்றாய் அதே போன்று என்னுடைய பெற்றோரும் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அருள் செய்திருக்கின்றார் நான் முஸ்லீமான பெற்றோருக்கு பிறந்திருக்கின்றேன் என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது பெரிய ஞாபகம் சில மனிதர்கள் இருக்கின்றார் உலகத்தில் அவர் முஸ்லீமாக இருப்பார் மூமீனாக இருப்பார் நல்லடியாராக இருப்பார் பெரிய வெளி கூட இருப்பார் அதனால் அவருடைய பெற்றோர் காப்பீர்களாக இருந்துருப்பார்கள் அவங்க இந்த இந்த வாலா வாலி தைய அவங்களுக்கு கிடைக்காது அண்ணாம்தாலைய வாலா வாலி அவர் இந்த துவா ஓதலாமல் ஓதலாம் அது வேற விஷயம் அல்லாஹ் சொன்னால் ஓதுனேன் அப்படின்னு அர்த்தத்தில் ஓதுறது அதனால் காபீர் பெற்றோர் காப்பீருக்கு ஓதக்கூடிய துவா அப்படின்னு அர்த்தம் அல்ல இதுக்கு அல்லாஹ் சொன்னால் அந்த ஆயத்தை நான் ஓதுகின்றேன் அந்த துவாவை நான் செய்கின்றேன் என்று அர்த்தம் சரி இது சுகுருக்காக வேண்டி சுகுரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓதப்படக்கூடிய துவா என்பதாக அல்லாஹத்தலா கூறினாலே சொல்ல ரெண்டு இடத்துல அல்லாஹத்தலா சொல்லுகின்றான் அதில் இது ஒரு இடம் நல்ல அருமையான துவாங் கபர்த்தும் கபர்த்தும் இன் ஆதாபி லஷதீத் என்று சொல்லி நன்றி செலுத்தாவிட்டால் தண்டனை உண்டும் கடுமையனுடைய தண்டனை கடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான் மனிதனுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய ஞாபகத்துகள் தடைப்படுவது என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய நன்றிகட்ட தன்மையின் காரணமாகத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே சொல் எப்படி சொல்லுகின்ற அவனுக்கு ஏற்படக்கூடிய பாவங்களின் பாவத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய ரிசுக்கு தடை செய்யப்படுகின்றது அப்படின்னு ஒரு அடியான கூடிய ரிசுக்கு தடை செய்யப்படுவது ரொம்ப வறுமையாக இருக்குதுங்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒருவர் சொன்னார்னால் எங்கேயோ பாவங்கள் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் அவர் பாவம் செய்தவர் என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமது பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்தால் பாதுகாத்து கொண்டால் ரிஸுக்கு அதிகமாக வருவதற்குரிய வழி என்ற கருத்தை ரசுல்லா அஸ்வாசன் அந்த அதிசலில் குறிப்பிடுகின்றார்கள் அதனால் அல்லாஹாலா கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்துகள் உள்ளும் புறமுமாக வெளியிலும் அந்தரங்கத்திலும் ஏராளமாக இருக்கின்றன மனிதன் எண்ணினால் எண்ணி பார்க்க முடியாது என்று சொல்லுகின்றான் இல்லை அதாவது முன்னால் உள்ள ஆயத்தில் சொல்லப்படுது லா தொசூஹா அந்த நியமத்தை நீங்கள் எண்ணி முடிக்கவே முடியாது ஒரு நியமத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சரி மனிதனுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரே ஒரு நியாமச்சு அந்த ஒரு நியாமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ஞாபத்துகளை எண்ணி பார்த்தால் மனிதன் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லுகின்றான் அதனால் ஏராளமான ஞாமத்துகள் பல கோடிக்கணக்கான மனிதன் அதுமா முசாலி ராம்துல்லா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது போல இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு மனிதன் ஹராமான ஒரு பார்வை ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தால் அவனுடைய கண்கள் கண்களை ஹராமுக்கு பயன்படுத்துகின்றான் இப்போ என்ன அந்த கண்களை அல்லாஹத்தால ரொம்ப அற்புதமாக வழங்கி இருக்கின்றான் கொடுத்திருக்கின்றான் இந்த கண்கள் பார்வை உடையதாக இருப்பதற்கு மனிதனுக்கு உடலிலே பல பொருள்கள் தேவைப்படுகின்றன அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹத்தெல்லாம் இந்த பூமியிலிருந்து விளைய வைத்து முளைய வைத்து அதை உற்பத்தி செய்து மனிதனுக்கு உணவாக மருந்தாக மற்ற பொருளாக தருகின்றான் அதை சாப்பிட்ட மனிதன் கண் ஒளி பெற்று அந்த கண்ணின் மூலமாக பார்க்கின்றான் இப்போ கண் கண்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் பூமியில் விளையக்கூடிய உற்பத்தியாக கூடிய பல்வேறு விதமான பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருள்களை அவன் அனுபவிப்பதின் காரணமாக அந்த கண் பார்வை கிடைக்கின்றது சரி பூமியிலே விளையக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி விளைகின்றன என்றால் வானத்திலிருந்து மழை பெய்வதின் காரணமாக இந்த பொருள்களெல்லாம் உற்பத்தி ஆகின்றன இவனுடைய கண் பார்வைக்கு பூமியுடைய இந்த பூமியும் தேவை வானமும் தேவை பூமியில் உள்ள பொருள்களும் தேவை வானத்தில் உள்ள பொருள்களும் தேவை சரி இந்த பூமியையும் வானத்தையும் மலக்குகள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டின்படி இந்த மலக்குகளுக்கு ரப்பாக அல்லாஹத்தாலாக இருக்கின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணின் மூலமாக ஹராமான ஒரு பார்வையை பார்த்த ஒரு விஷயத்தை பார்த்தால் பூமியிலே இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த பொருள்களுக்கு நன்றி கெட்ட நன்றி கொன்றவனாக ஆகிவிடுகின்றான் கண்களுக்கு கண்களை ஹராமாக பயன்படுத்தினால் நன்றி கொண்டவனாக ஆகிவிடுவன் அதே மாதிரி வானங்கள் வானங்களில் உள்ள பொருள்கள் மலக்குகள் அவர்களை அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் ஆகிய எல்லா பொருள்களுக்கும் விஷயங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்றி இல்லாதவனாக நான் மாறி விடுகின்றான் பிறகு வானங்களையும் பூமியையும் இந்த இரண்டில் உள்ள எல்லா பொருள்களையும் படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்தவனாக ஆகிவிடுகின்றான் அப்படியே வரிசையாக கொண்டு ஒரு மனிதன் ஹராமான ஒரு விஷயத்தை கண்களால் பார்ப்பதன் மூலமாக வானங்கள் வானங்களில் இருக்கக்கூடிய பொருள்கள் பூமி பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பாகி அல்லாஹ் அல்லாஹ் அரிசியிலே இருக்கின்றான் அந்த அரிசி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் மாற்றம் செய்தவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக ஒரு அழகான கருத்தை எழுதுகின்றார்கள் அதனால ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு ஞாபத்தின் மூலமாக தவறான ஒரு விஷயத்தை நாம் கையாளும் பொழுது எல்லா பொருள்களுக்கும் நன்றி கொன்றவனாக ஆகிவிடுகின்றான் ரப்புக்கு நன்றி இல்லாதவனாக ஆகிவிடுகின்றான் அதனால்தான் இங்கே உலகின் கபர்க்கும் இன்ன அதாபி ஷதீத் என்று அல்லா சொன்னான் என்று விளக்குகின்றார்கள் நீங்கள் நீங்கள் மாறு செய்தால் நன்றி கொன்றால் என்னுடைய அதாப் என்னுடைய தண்டனை மிக கடிமான கடினமானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார் அல்லாஹால சுக்கூர் செய்யக்கூடிய நல்லடியார்களாக மனைவரையும் ஆய்வாளர்கள்